என்னால உங்க அம்மாவுக்கு வடிச்சு கொட்டிக்கிட்டு அவங்களுக்கு வேலை வேலைக்கு மாத்திரை கொடுத்துட்டு குளிப்பாட்டி விட்டுட்டுலாம் என்னால இருக்க முடியாது அதனால எவ்வளவு சீக்கிரம் சேர்க்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சேர்க்குங்க அதுதான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றான் இதை கேட்ட கோபாலுக்கு ஒரு மாதிரி கோபம் வருது இருந்தாலும் அம்மா கதில் விழுந்துற போது நீ தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா பேசு அப்படின்னு சொல்றானா உங்க அம்மா கதை விழணுன்றதுக்காக தான் நான் இவ்வளவு வேகமா பேசுறேன் எவ்வளவு சீக்கிரம் சேர்க்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சேருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாளாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளும் அவன் வேலைக்கு கிளம்பி போயிட்டு திரும்ப வரையும் திரும்ப அடுத்த நாளும் அவங்க மனைவி ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டாலாம் கோபால் வந்து என்ன சொல்றாரு உங்க அண்ணன் கிட்ட இத பத்தி நான் பேசிருக்கேமா அவரு வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்றான் அப்புறமேலுக்கு அவளுக்கு ஒரு வாரி மனசு நிம்மதியாடுச்சான் ஏன்னா அண்ணன் ஒரு விஷயத்த சொன்னா அவரு தெளிவா செய்வாரு அவரு கிட்ட சொல்லியாச்செல்லாம் இனிமே என் பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச மாதிரி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 உன்னே இந்த அண்ணனா அடாடா அப்படியா என்ன சொன்னார் எங்க அண்ணே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோட கேக்குறாளாம் உடனே இந்த மாதிரி வந்து ரெடி ஆயிடுச்சான் நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர்லதான் எல்லா வசதியோட சேர்ந்து ஒரு முதியோர் எல்லாம் இருக்கு அதனால அங்க கொண்டு போய் சேத்துரலாம் இந்த வாரம் கடைசியிலேயே போயி சேத்துரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றானா அப்பாடா என் தொல்லை எல்லாம் முடிஞ்சது இன்னுமே இப்ப இந்த வாரத்துல சீக்கிரம் எல்லாத்தையும் நான் பேக் பண்ணி தந்துடுறேன் கொண்டு போய் அவங்கள முதல்ல சேர்த்து விட்டுருங்க அப்படின்னு சொல்றி பெருமிச்சு விடுறாங்க கொஞ்ச நேரத்திலேயே அடுத்தது திரும்ப கோபால் சொல்லலாம் அங்கதான் உங்க அம்மாவையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்க அண்ணன் எங்கிட்ட சொன்னாரு நல்லா ரெண்டு பேரையும் ஒரே நாள்ல கொண்டு போய் சேர்த்து விட்டுலாம் சொல்லி சொன்னாரு சொன்னதும் இவளுக்கு எவ்வளவு முகத்துல தௌசண்ட் வேர்ட்ஸ் பல்பு எரிஞ்ச முகத்துல அப்படியே சோக குமரல் ஆரம்பிச்சிருச்சு அய்யோ தன்னோட அம்மாவை கொண்டு போய் அங்க இல்லத்துல சேர்க்கிறாங்களேன்னு மனசு அப்படியே பத ஒரு நிமிஷம் அமைதி அப்புறம் கோபால் கேக்கிறான் உங்க அம்மாவை கொண்டு போய் இல்லத்துல சேர்க்கணும் மாமியர்களையும் நினைத்துக் கொள்ளுங்கள் எல்லாமே இருக்கும் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சி உங்களை கவர்ந்திருந்தால் இதுபோன்ற பதிவுகளை தொடர்ச்சியாக பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இப்பகுதியை வழங்க share செய்யுங்கள்